சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்தயவிநாசாயீகிருஷ்ணாய எல்லோருக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வாழ்த்துகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏகாதசந்தில் பத்து அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கு நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் அர்த்தம் பார்க்குறோம் இப்போது ஏகாதச அத்தியாயம் அதாவது பதினோராவது ஸ்கந்தத்தில் பதினோராவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்ல போகிறாருன்னா இதுக்கு முன்னால் சொன்ன அத்தியாயத்தில் நித்தியபத்தன் நித்தியமுக்தன் ஒருத்தனே தான் அறியாமையினால் நித்திய பத்தனாக இருக்கான் அறியாமை நீங்கின உடனே நித்திய முக்தன்னு புரிஞ்சுக்கிறான் பந்தங்கிறது உண்மையில்ல ஒரு தோற்றங்கிறத புரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை தெளிவுபடுத்துகிறார் இங்கே அதாவது பத்தனோட யார் முக்தன் யார் பத்தன்னா தன்னுணர்வுனால உலக விஷயங்களில் கட்டுண்டு கிடக்கிறவன் பத்தன் முக்தன்னா இந்த நீக்கி எதுலேயுமே தன்னை பாதிக்கப்படாதவனாக இருக்கக்கூடியவனாக புரிஞ்சுக்கிறது முக்தன் அந்த லக்ஷணத்தை சொல்ல போகிறார் அதே மாதிரி சாதுக்களுடைய லட்சணத்தையும் பக்தியினுடைய லட்சணத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்ல போகிறார் இதில் இந்த அத்தியாயத்தில் இதுதான் சொல்லியிருக்குன்னு சொல்லி ஸ்ரீதர ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ஏகாதசேத்து பக்தானாம் முக்தானாம் சாத்த லட்சணம் சாதூனஞ்ச தலம் ஹரிணேரிதம் ஹரிணாயீரித்தம் ஹரிணாயீரித்தம்னு சொன்னால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால ஹரினா விஷ்ணு அவதாரம் தானே அந்த கிருஷ்ணரால உபதேசிக்கப்படுகிறது ஏகாதசேத்து இந்த பதினோராவது அத்தியாயத்தில் பத்தாநாம் முக்தா சாத்த லட்சணம் அத்த பத்தாநாம் முக்தா லட்சணம்னு அர்த்தம் இப்பொழுது இந்த பதினோராத்தியாயத்தில் பக்தர்களுடைய முக்தர்களுடைய லட்சணத்தையும் சாது நாஞ்ச ததா பக்தேகே சாதுக்களுடைய லக்ஷணத்தையும் பக்தேகே லக்ஷணம் பக்தியினுடைய லக்ஷணத்தையும் ஹரிணா கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இதனுடைய சாரம் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நாம் ஸ்லோகத்தை பார்த்து அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம் ம் ஸ்ீா பரமா நமமவஸ்க்கீட்டிய மாயாமூல மோட்சோ ந இதுக்கு முதல் அத்தியாயத்தில் உத்தவர் சொன்னார் குணங்களால் பந்தப்படாமல் இருக்கானே அது எப்படி ஞானியோட லக்ஷணம் கேட்டிருக்கார் அவர் எப்படி நடக்கிறார் எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறது ஞானியோட லக்ஷணத்தை எப்படி சாப்பிட்றார் எப்படி அவருடைய மல எல்லாம் விசர்ஜனம் பண்ணுறார் எப்படி படுத்துக்கிறார் அவர் இது எனக்கு சொல்லணும்னு அவர் கேட்டிருக்கார் உத்தவர் இதை எனக்கு சொல்லணும் ஏ தச்சுதம் ஏ ப்ரூஹி பிரஷ்னம் பிரஷ்னவிதாம் வர அதாவது கேள்விக்கெல்லாம் அழகா பதில் சொல்லக்கூடியவர்களில் தலை சிறந்தவராகிய தாங்கள் இதற்கு பதில் சொல்லணும் ஒருத்தனையே தான் பத்தனா இருக்கார் தான் முக்தனா விஷயம் எனக்கு குழப்பமா இருக்கு அது எப்படிங்கிற விஷயத்துல எனக்கு தெளிவு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கார் உத்தவர் அதுக்கு பகவான் பதில் சொல்றதாகவும் வரப்போகிறது ஸ்லோகார்த்தத்தை பிறகு பார்க்கலாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் பூஜ்ய ஸ்ரீ ஓம்ந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்